முப்பத்தி ஒன்று அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நாற்பது நபர்கள் நீங்கள் இருந்திட விரும்புகிறீர்களா என்று நபி சொல்லுள்ள அவர்கள் கேட்டார்கள் நாங்கள் ஆம் என்றோம் மூன்றில் ஒரு பங்கினராக நீங்கள் இருந்திட விரும்புகிறீர்களா இந்த நபி சொல்ல முகமதின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக பாதியாக நீங்கள் ஆகிவிடுவதை நான் ஏனெனில் சொர்க்கத்தில் முஸ்லிமான ஆன்மாவை தவிர வேற எதுவும் நுழைந்திட முடியாது இணை வைப்போருடைய நீங்கள் கருப்பு மாட்டின் தோளில் உள்ள வெள்ளை முடியை போன்று உள்ளீர்கள் அல்லது சிவப்பு மாட்டின் தோளில் உள்ள கருப்பு முடி போன்றுள்ளீர்கள் என்று நபி சொல்லு அனேசல்ல அவர்கள் கூறினார்கள் இரண்டு எட்டு முஸ்லிம் இரண்டு இரண்டு ஒன்று